அங்கே எல்லாம் பாய் விட்டு சாது மேன்மையில் தலைவனார் பெருமானி வளம் வந்தா அப்படியே அந்த நேரம் இருப்பாங்க தமிழ்ச்சங்கம் இருந்துமைக்கு அறிகுறியாக இருந்தது தலைவடியா சொக்கநாதர் தான் கண்டிப்பா நாங்க போன உலம்பா நாளை கூட செல்லணும் சிறுவர்களுக்கு கூட்டு வைக்கணும் சென்று இப்படியாவது சென்று போய் தந்துடும் அப்படியே மேலே ஏறதுமே எங்களுக்கு நீ எல்லாம் ஆராய்ந்த தமிழாப்பா இன்னைக்கு நீ எல்லாம் தங்க காலத்தில் இருந்து ஆராய்ந்த ஏறணும்னா ரொம்ப அடிமையா இருக்கு நடுவில் பெருமாள் சுத்தி நாப்பத்தெட்டு பலவர்கள் நண்பாட்டு புறவனாய் தங்கம் ஏறி நற்கனகர்மிக்கு அருளினோன்கான் யாரு அப்பர் சுவாமிய பெருமானி நீ நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி அந்த பொற்கிழியை அந்த ஒரு இவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தியப்பா என்று சொல்ற இது எங்க பாது மதுரையில் பான்னதில்ல திருப்பத்தூர்ல அதனால என்ன பண்ணுச்சு திருப்பத்தூர் குண்டகோடிக்குரிய கோயில் அடைஞ்சி போன சன்னிதானம் இருந்தவர்கள் இந்த பாடலை இங்க பாடுனதுனால நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்க தமிழ்சங்கம் வைத்து நாங்க எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆண்டுக்கு ஒரு மூணு நாள் திருப்பத்தூர்ல சிலவற்றை எல்லாம் ஆராய்வார் அடைஞ்சு குண்ட குடிச்சு இந்த ஒரு பாட்டு அங்க பாரு அவங்க தேவஸ்தானம் அது அதனால அப்படி எல்லாம் போச்சு என்னையுமே தமிழன் எதுவும் நினைக்க மாட்டான் நினைச்சா தொடரமாட்டான் என்ன பண்றது முருவா முருளா நீதான் காட்டணும் புறநானூறு மண்ணா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகழ் மிரி தாமந்த நரி துண்ணறிஞ்சிருப்பின் உயர்ந்த செல்வர் தொன்மை மாக்கலின் தொடர்பு அரியலறி முன்னோர் நெறிய தொடர்பு அத்துடுவான் ஏன் வளர்ந்துருவமே மொழி வளரும் நாம வளருமே வளரக்கூடாது முடிவெடுவோம் சங்ககால பாட்டின தொன்மை மாக்கலின் தொடர்பு அரியலறி ஏதேனோத்தர் ஒண்ணு செஞ்சாங்க தொடர்ந்து செய்ய மாட்டோம் நிறுத்திடுவோம் ஏன்னா முன்னாள் வேணாம் முட்டால் நாம எல்லாம் முருகா முருகா ஆண்டவன் தான் தங்க காலத்திலேயே சொல்லி தொலைச்சு விட்டான் தங்ககால புலவனி வாயிலே தொன்மை மாக்கலின் தொடர் பரியடரே முருகா முருகா நீ தான் தாக்கம் எனவே இப்படி எல்லாம் அந்த அருமையான பதியம் அவங்க நினைத்த ஞாபகம் வரும் நீங்க மூளை மேல அது ஏறணும்னே நீ எல்லாம் இருந்த ஆராய்ந்த தமிழாப்பா திருவையாட்பாணத்துல அப்படியே பெருமிதத்தோடு பாடுகிறார் எங்க தமிழ் என்ன தமிழ் தெரியுமாடா வழியில் போறவன் திருவிழா போற தமிழ்னா கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்தஇப்பசுந்தமிழ் திருவிழிய பாணத்தில் கொட்டி வச்சிருக்க திருவிழா பாணத்தில் பரஞ்சோதி முடிவர் கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடமர்ந்து பன்னூரை தெரிந்து ஆய்ந்தஇப்பசுந்தமிழ் இந்த தமிழோட மேற்க வரம்பிலா மொழி போல் தலைகால் தெரியாத மொழியெல்லாம் நேற்று வந்த மொழியெல்லாம் வந்து இதெல்லாம் எங்க தமிழோட சேர்த்து என்றதான் பரிசோதனை மொழிதான் தொண்டநாதனை தூதிரை விடுத்ததும் முதலை உண்டபாலனை அடைத்ததும் எலும்பு பெண்ணா கண்டதும் கண்ணி தண்டமிச்சொலோ மறுபுல சொற்கொளோ சாத்தி மாதிரா அற்புத செயல்களுக்கு அமைப்பா இருந்து பாடியா வேற என்ன பண்ணிடையா திருவிழையாள் பாலத்தில் இருக்கிற கடவுள் வாழ்த்து நெற்று பண்ண எல்லா எந்த கோயில் போனாலும் எந்த மூர்த்தி மணங்கிவிடலாம் எல்லாம் அருமையப்படு விநாயகர் முதல் சந்திகேஸ்வர் வரைக்கும் அருமையப்படி நல்ல இருக்கும் ஒவ்வொரு நீ ஒரு திருக்கோயில் என்ன பார்க்கறதுங்க ஆனா இப்ப தந்தை தாள் ஒடும் பிறவி தாளிந்து நிறுத்தறி தாலை சேர்ந்த மைந்தர் தாழ் வேத நெறி சைவ நெறி பத்தி நெறி வராது வாய் சிந்தைதான் செலுத்தினராய் சிவானுபவ செல்வராகி பந்தமாம் கருத்திருத்தொன்றதால் பரவி பணிதல் செய்வாம் அறுபத்தி மூருக்கும் வணக்கம் ஒரே பாட்டு அதை யாரை முன்னே வைத்து சண்டிகேசுவரை முன்னே வைத்து சண்டிகேசுவரை தங்கம் அல்ல ஒவ்வொரு பாட்டு ஒரு நாள் செய்யணும் ஒரு மணி நேரம் தந்து தந்தைதாரம் பிறவித் ஆளறிந்து நிறுத்தறி தாளை சேர்ந்த ஆறு காசுல கல்யாணம் விளையாடுகிற என்ன செய்தார் தந்தை தாளோடும் அப்பா அப்பா தாள வெட்டினார் காலை உடனே சொன்ன அப்பா காளையா என்ன அப்பா காலோட அவருடைய பிறவியாகிய அந்த தாளையும் வெட்டினார் அப்பா காலோட எதை சேர்த்து வெட்டினார் அவர் திரவிங்க தந்தை தாளோடும் ரெண்டு கால போய் சேர்ந்தாரு நிறுத்தியிரு தாளை சேர்ந்த இறைவன் திருவடியை சேர்ந்தார் அந்த மைந்தர் தாழ் அப்படிப்பட்ட சந்தேகத்துடைய திருவடி என்ன அருமை தாழ்ங்கிறது பாத்தீங்களா தந்தை தாள பிறவித்தாள் நிறுத்தறிந்து தாளைச் சேர்ந்த மைந்தர் தாள் இது சண்டிக் வணக்கம் இனி மற்ற அறுபத்தி ரெண்டு பேருக்கும் வேதனெரி சைவனறி பத்தனி வராது வாயி சிந்தைதான் செலுத்தினா சிவானோ செல்வராயி பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டர்தாள் அறுபத்தி ரெண்டு பேரு பரவி பணிதல் செய்வாம் எந்த நூல் இருக்குது கருள்வாள் வந்தது ஒரு படம் திருப்பனந்தாள் கல்லூரியில் சேர்ந்தது ஒரு படம் வேற எந்த கல்லூரியில் படிச்சிருந்தா கூட சும்மா பணம் ஆமா நாங்க அப்படிதான் சொல்லிட்டு சிங்கங்கள் இருந்த புஷ்டம் எடுக்கிறதுக்குள்ளே நாலு அவங்களே நிறைய அப்படி இல்ல இருக்கும் என்னமோ எங்க ஆசிரிய பிறந்த எல்லாம் என்ன ஒண்ணுன்னா நாங்க படிக்கும் போது நான் தான் சின்ன பையன் எங்க வகுப்புலயா எல்லாம் வயசானது பதினாறுல வந்துட்டாங்களா நீங்களும் சொல்றேன் சந்தர்ப்ப திருவிழா கடவுள் வாழ்த்தை நீங்க படிச்சுட்டீங்கன்னா எந்த கோவில்லயும் நீங்க எல்லா மூர்த்தத்துக்கும் வழிபாடு செய்யணும் விநாயகர்ல இருந்து சுவாமி பெருமான் சோமா சுந்தர் அப்புறம் இந்த மாதிரி திருக்கூட்டம் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி எழுதியிருக்க தொழில்தான் கல்லா தட்சிணாமூர்த்தி ஒரு வணக்கப்பாட்டு என்ன சொல்ல சொல்ல முடியும் தொழில கல்வாழ் பதி அங்கே சீத மாதவ திரு தம்மோடும் தலைத்தார் தாலுமேன்மையில் தலைச்சங்க பலவனார் தம்முன் தலைச்சங்க பலவனார எல்லாம் வணங்கினாரலாம் வணங்கி இனி அப்படியே வரும்போது பாருங்க இதுதான் ரொம்ப அருமைப்பாடான ஒரு அமைப்பு இப்ப அம்மையார் எங்க போயிருக்காங்க அவரை வரவேற்று அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் வழிபாடு என்ன அற்புதமான அமைப்பு வழிபாடு செய்து அவருக்கு முன்னால அந்த இரண்டாவது அந்த பிரகாரத்துக்கு முன்னால இப்படி இந்த கோவரமா இருந்திருக்கார் ஓரமா எல்லாம் ஒலியும் ஒலிய சாமி ஒலியும் ஒலி அல்லவா அதனாலதான் திருப்பறதே இல்லையா திருப்பறதும் எப்ப பார்த்தாலும் வணங்கி வெளியில வருகிறார் கொலைச்சிறையார் அப்படி முன்னையே வந்துகிட்டு இருப்பார் ஏன்னா அவர் வரவேற்க போனார் அந்த மேலும் அமைச்சரும் கூட அதனால பெருமான் இது ஞான சம்பந்த பெருமான் அரியவர் கூட்டம் அப்படியெல்லாம் வருது இந்த அம்மா அந்த இரண்டாவது கோபுரத்துக்குள்ள அப்படி ஒதுங்கி இவர் வரா இருப்பாருங்க நல்ல யாரு என் நாவு ஞான சம்பந்த வரும்போது உள்ளடங்கி இருந்தவங்க அப்படி இப்படி வர அந்த கோபுரத்தை வெளில வந்தவனே வணங்குனா வணங்கணும் அப்ப தொலை சென்று வரவேற்றவர் கொலைச்சிறையார் திருக்கோயிலுக்குள் வரவேற்றவர் மங்கையரசார் கொண்ட கணவனுக்கு விருப்பம் இல்லை ஆனா தன்னுடைய சமய விருப்பத்தை தடையும் செய்யல தடையும் செய்யல ஆனா வந்திருப்பதோ பெரியவர் தாமடித்து வந்திருக்கிறார் தாமும் ஒரு அரசியார் எனவே வரவேற்பது அமைச்சர் வரவேற்பதுல அது ஒரு முறையே ஆனால் அரசர் சார்பில் வரவேற்கணும்னு சொன்ன தான் வரவேற்பா தேவலான் படுது ஆனா அது கடினம் எனவே தான் அந்த இரண்டாவது இவர் இப்படி வர அவர் அப்படி வேண ஆசிர்வா வரவேற்புக்கு வரவேற்பு பெறு ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம் ஒருவல்ல ரெண்டு மாங்க அருமை நல்ல மாண்புமிகு அமைச்சர் அதனால இந்த மரபெல்லாம் தானா அதை பாட்டு தெரியுது எப்படி யாரை எங்கு வரவேற்க வேண்டும் என்பதெல்லாம் எல்லாருமே தெரியும் அதனால் இந்த அம்மையாருடைய வணங்கினாரலாம் தெளி நீர்வடி தெரிவையார் தென்று முன் பெய்த மரிங்கில் மந்திரியார் பிள்ளை யார் கல்வணங்கி கருங்குழல் கற்றை மேல் குவித்தருளி உடையார் பருங்கையானை வாழ் வளவர்கோன் பாவையார் என்ன அருமை இப்ப என்ன இந்த அம்மா அப்படி அப்படி அப்படி வர இவர் ஞானசமந்திர வர இவர் உடனே இதெல்லாம் இன்னைக்கு மரங்கள்ல பார்மாத்தியெல்லாம் உண்டு மரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டுவா இவருந்தாங்க இவங்கதான் மங்கையா அப்படியா மங்கையர்களைச்சரையார் இவர் ஞானசமுதர் பாக்கிறாரா என்ன அறிவிப்பார் பெருங்கழிப்புடன் விரைந்ததற்கு பிள்ளையார் அணிந்தார் தென்னவன் பெருந்தேவியார் சிவக்கண்டின் செய்ய பொண்ணடி கவரங்களில் பொருந்தவன் விழுந்தார் மண்ணு தன்பயர் வளலார் மகிழ் திறந்தளிக்கும் இன்னொரு பெருந்திரப்படும் திருக்கையால் எடுத்தார் எந்திரிதான் அண்ணம்மா எந்திரிக்கிற எப்படி கொலைச்சறையாரும் தன் கையினால் தான் பாருங்க அவங்க எழுந்தறியாமல் இருந்த மரியாதை அவருடைய திருக்கரம் படும்படியான ஒரு புண்ணியம் கிடைக்கும் கண்ண தண்ணி அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இல்லை ஆர்வலர் புன்கண்ணீர் போதல் தரும் தண்ணி தார தாரையா வருது ஞான சம்பந்தருக்கு வருது கொலைச்சறையாருக்கும் வருது படிக்கிற நமக்கே வருகிறது பல ஆண்டு போய் அவங்க எல்லாம் வராம இருக்குமா ஆதலால் இப்படி எல்லாம் வரவேற்பு நடந்ததா உள்ள ஞான போனகரேழுதிருந்தன தவத்து வாணி யார் மன கருத்து முற்றியதன மதித்தே பானலங்கன் கண்கள் நல்கண் நீர் மல்க பவள வாய்க்குடறி யான் எம் என் பதியும் செய்த தவம் எண்கொல் என்றார் பேச்சே வரமாட்டேங்குது மங்கைய கருத்தியா இருக்கு வாயில ஒரு பக்கம் ஆழ்ந்த மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் அவலம் இந்த நாடு இப்படி இருக்குதே இந்த நாட்டிலிருந்து இந்த நீங்க தீங்கு நீங்கினுமே கொண்ட கணவனுக்கு அந்த தீங்கெல்லாம் நீங்கினுமே என்ற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் ஆதங்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அதனால அப்படியே இந்த நாடும் அடியவங்களும் கூட எப்படியோ சேர்க்கல போய் அந்த ஒலிப்பதிவு செஞ்சிருக்கா அரை உரைமா வந்திருக்கான் ஆனா இது ஒரு மாண்பு மிக அமைச்சர் இல்ல இந்த மாண்புமிகு அமைச்சர் அப்படியே சொல்ல எடுத்துவாச்சு அப்படியெல்லாம் பாடியிருக்கிற இடம் இது ஆமா கொஞ்சம் வேகமா போறோம் இருந்து இங்கே இருந்து அவரை யார் என்ழியார் மொழி வணங்க காடி வாழவந்த சூடுமாகிய பர சமயத்திட தொண்டு வாடு நீர்மயிர் உமைக்கான வந்தனம் என்றார் பாருங்கள் அழைத்துத்தான் வந்தார் இவர் ஆனாலும் இங்கே சொல்லும் போது எல்லாம் உங்களை எல்லாம் பார்த்துதான் வந்திருக்கிறேன் அரியேன் என்ன பரிவான வார்த்தை நீங்க கூப்பிட்டீங்களே அதுதான் வந்தேன் அப்படின்னா இது மட்டமான் இடது பெருவர்களான லட்சம் பொருங்க சுவாமி இதுக்கு ஒரே சொல்லவும் கூடாது உமை உமை காண காண வந்தன வந்தனம் அறைய வேண்டியது வெளியில அதுக்கு வர எதுக்கு இது சொன்னா போதுமேப்பா உமை காண வந்தனம் என்ற இனி, அதுவே உணம் இனிதறி வீழ்ந்தார் மண் மந்திரியார் செய்து போக்கி துண்ணமை தொண்டர் சூழலும் அவர் செல்ல மல்க திருவால வாயினில் பணி செய்து மல்கு தொண்டர்கள் பிள்ளையார் மருங்கணிந்திரி மல்கு காரமன் இருக்கடை எங்கு வந்த எல்லையில் தவம் செய்தனம் என எடுத்து அங்க இருப்பதெல்லாம் சொன்னார்களா அத்திரு தொண்டரங்களுக்கு அருமகம் அடித்து மெய்த்த காதலி அவருடன் குடத்தில் மேவி சித்தம் இன்புறமைச்சனார் திருமடம் காட்ட பத்தர் போற்றிட பரிசன தொடிவினி அமர்ந்தார் அங்கு திருமடம் இருந்துதான் அந்த மடத்தை காட்ட அதில் போய் எழுந்தார் எணி மூல வீதி மதுரை வீதி மதுரை அங்கதான் பல அறக்கட்டளை திருப்பாள இருக்கு திருவிழையாள் புராணம் இருபத்தி நான்கு நாட்கள் சொல்ல வேண்டும் எல்லாம் அடைஞ்சு போனது அதனால இருபத்தி நாட்கள் போய் தங்கி இருக்கிறோம் கோடையில தொழிலர்ப்பாணத்தை முடிதும் அருமையா அப்ப தலைமையா மதுரை ஆதினை முன்னேறி நல்ல ஆங்கிலம் எல்லாம் படித்தவர்கள் அருமையா இருப்பாங்க இந்த காலத்தை அவங்க மாதிரி பொண்ணை போல போட்டு மாட்டாங்க சரியா அந்த ஏழு மணிக்கு திருவள்ளுவர் ஆடி வீதியில இது இப்ப எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப இந்த ஏழு மணிக்கு தொழிலாள்பாணத்தை ஆறரை மணிக்கு நிறைய பேர் கட்டி இருக்கும் இந்த பரம் ஒரு எழுநூறு பேர் உட்காந்து ஆறு மணிக்கு மாலையில பூஜை முடிக்கும் தங்கிறது எழுபத்தி மூணு தெற்காவணி மேல மதுரையில தான் தங்கறது மடத்துல தங்கிறது ஏன்னா பக்கத்திலேயே கோவில் இது அந்த பூஜைலாம் முடிச்சிட்டு ஆறரை மணிக்கு ஆறரை மணிக்கே சாப்பிட்டோம் ஏன்னா வரும்போது ஒன்பதிரம் பத்தாயிடும் அதுக்கு மேல சாப்பிட்டா உடம்பு கோத்துக்கொள்ளாது அதனால ஆரம்பி நான் அப்படியே அறையில இருக்கும்போது கொஞ்சம் எளிமையானது இங்கேயெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மூர்த்தியார் அப்படிங்க என்ன சாமி இப்ப என்ன சுடும்படியா சுடசா சாப்பிடலாம் இரவுனா ஆரி போயிடும் அப்படின்னு இப்படியே சொல்லுங்க ஆறு ரூபாய் இவண்ணும் ஆட்கொள்ளும் வித்தகிறதா என்றுதான் இல்ல நான் அறியன்னு பேசிட்டே சாப்பிடுறேன் சரி ஆல் ரைட் இந்த ஆல் ரைட் அதிகம் அதிகமா வரும் நேர போய் சாப்பிடும் ஆறு ஐம்பது பேசாது ஐந்து நிமிஷம் அறக்கட்டளையும் திருவிழா போனது பேராசிரியர் தொடங்கும் சரியா ஏழு தொடங்கிடும் இது ஏன்னு சொல்லி பேசணும்னா முடிவுரையில பேசும் எட்டரை மணிக்கு முடித்த பிறகு எட்டரை முடிச்சு ஒரு பத்து நிமிஷம் பேசும் அப்படி எல்லாம் போன நடந்த இடம் மதுரை சரி அந்த திருமடம் காட்ட பத்தர் போற்றிட பரிசன தொடுமின் நிதமர்ந்தார் அந்த எனவே ஞானசம்பந்த பெருமான் முதல் முதல் தங்கி அந்த அருமையான இடம் ஞான சம்பந்தர் மடம் எழுபத்தி மூணு தெற்காவளி மூலகி பறவு காதல் பாண்டிமாதே இருந்தார் உணவெல்லாம் ஏற்பாடு ஆயிட்டு சாப்பிட்டாங்க அல்ல இதோ இப்பொழுது இந்த நேரம்ல இன்னும் கொஞ்சம் தாண்டி மணி ஆறர ஆரே முக்கால் அப்படியா இருக்கிறேன் பொழுது அப்படியே இறங்கி இருள் சூழ்ந்தது அப்ப ஏது லைட் எல்லாம் ஏது ஒண்ணும் கிடையாது இருள்னா இருள் தான் நிலவுன்னா நிலவுதான் இயற்கையோடு அனுபவிக்க முடியுமே தவிர நம்ம இருள் எல்லாம் வந்து ஒளியாக்கி ஒளி எல்லாம் ஒளியாக்கிய இரவு வந்து வழுதி மாநகர தலைவர் படுதில் சீரடியாருடன் பகல்வரக்கண்ட கழுது போல் வரும் காரமன் குண்டகள் கலங்கி எழுது மயிருக்கிறன ஒருபால் பார்த்தாங்க என்னப்பா பல இல்லாத ஒன்னும் இப்ப மாலையிலிருந்து மூணு மணிலிருந்து யாரோ சங்கஊதுரா பெருமான் வாழ்க்கிறான் இப்படி எல்லாம் வருது யாரு ஒண்ணு முன்னால ஒரு சின்ன பையன் முன்ன வர்றாரு பின்னால கூட்டம் வருது நம்ம மதுரை ஆகுது நம்ம மதுரையாதுன்னு கேக்குறேன் அப்படின்னா என்ன பண்றது நம்ம மதுரையில எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி வந்து என்ன இங்க வந்து இதெல்லாம் இல்லாத பொல்லாதமா இருக்குது நாமெல்லாம் இங்க என்ன கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு இருக்கோம் அரசனையே கைப்பற்றி வச்சிருக்கிறோம் ஏதோ அது போடுமாட்டிருக்குத ஆமா ஆமா நானும் அதான் நினைச்சேன் நானு நினைச்சேன் எல்லாம் சேர்ந்து ஒரு அறை அதுல சேர்ந்து சேர்ந்து என்ன செய்யறது ஒரு முடிவெடுக்க படம் வழுதி மாநகர தலைவர் அங்கன் மேவிய சமணர்கள் பிள்ளை யார் மறந்த துங்க மாமடம் தன்னடை தொண்டரம் குழாங்குகள் எங்கும் ஓதிய திருப்பதிக்கு திசி எடுத்த பொங்கு பேரொலி செவிப்பளம் குக்கிட பெறாராய் உள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒலிய ஒளியில காட்டணும் இது இது ஒளி ஒலி என்ன அந்த மரத்துல உள்ள போய் நுழைஞ்சதுல இருந்து இவங்க என்ன செய்யிட்டாங்களா உள்ள இருக்கா அருமையா வந்து பதியம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க சூரிய அருமையா பாடுது இன்னொன்னு அறிங்களா இன்னொரு பாதம் மாதர் மடப்பிடியும் மர அன்னமும் அன்னதோர் நடை இதெல்லாம் கேளாத ஒளியா இருக்கா உங்களுக்கு பார்த்து கேட்ட உண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கு பெரிய பொங்கி வருதான் பார்த்தாங்க மற்றி வான்வழி வண்ணவன் மாரணி எழுதி சொற்றும் எந்ததம் சூழ்ச்சியும் ஒருபடி தெரிவார் கொற்ற வன்கடை காவலர் முன் சென்று குறுகி வெற்றி வேலவர்க்கு எங்களை விளம்புவீரார் நேர அரண்மனை வாயில் அங்க முன்னால வாயில் காப்பாற்றம் தான் இந்த மாதிரி குருமாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு உடனே போய் சொல்லப்பா அப்படி சார் நேர போய் சொன்னான் வாயில் காவலர் மன்னன் தன் எதிர்பயமாகி வந்து அடியார் அறிகள் வந்தனர் என்ன ஏனான் அனைவார் என எவரும் தன் திசைத்தார் பாயினால் உடல் மூடுவார் பதைப்புடன் புக்கார் பதவதிப்பு உள்ள போனாலாம் போய் ஓக்க நீர் திரண்டு அணிவதற்கு உற்றதன் கேட்டான் பாண்டியன் ஏ இவ்வளவு பேரு இந்த நேரத்துல எல்லாம் சேர்ந்து வருகிறேன் என்ன நடந்தது என்று கேட்டான் கேட்டால் மாவராய் உண்டன் மதுரையில் சைவ வேதியர் தாம் கண்டு முட்டியாம் அப்படின்னு உங்கள் மதுரின் அழுத்தத்துக்கு அல்லவா உங்க மதுரையில அப்படி அடுத்தவா உங்க மதுரையில இந்த மாதிரி கொஞ்சம் சைவ வேதியர் வராது சிவா எப்படி வரும் வராது சைவ வேதியர் வந்தாங்க சிவான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் என்ன செய்யலாம் என்று கட்டணம் தவிர தான் என்னத்துக்கு ஒரு ஆன்மாவே ஏழு நாட்கள் சுண்ணாம்பு கால வாயில போட்டு போட்டுனும் அவ்வளவு என்ன தப்பு நடந்ததுன்னு சொன்ன முண்டத்துக்கும் தெரியல மற்ற இருந்து கூட ஒன்னு சொன்ன முண்டங்களுக்கும் தெரியல அதுவும் இது ஒரு முண்டங்கள் ஆமா இப்படியாச்சு அதே போல இங்க என்ன செய்யலாம் என்று அந்த பாண்டி அப்படி ஆட்பட்டு எனவே என் செய்வோம் எடுப்ப இவங்க என்ன சொன்னாங்களா பந்தாந்தனன் தன்னினாம் வலி செய்து போக்கும் சிந்தையந்தி திருமணையோன் உரை மடத்தில் வெந்தளப்பட விஞ்சை மந்திர தொழில் இந்த நன்னிகர திரான் ஏகம் என்று பண்ணனர் என்ன ராத்திரி ராத்திரி மூட்டை கட்டிட்டு போன்னு நினைக்கிறோம் என்ன செய்யறது எங்க மந்திர விதியினாலே மெதுவா மடத்துல அது வைக்கிறோம் இது வன்முறையா மென்முறையா இந்த வன்முறையை எவனு கேட்க மாட்டேங்கிறான் என்ன எங்க எங்க பெரிய பிராணத்தையும் திருவார்பிராணத்தையும் தான் நீ கேள்வி வைக்கிற அந்த பெரிய படிக்கலயே வந்து இருக்கார் என்னன்னு பாப்போம் என்றது யாராவது ஒரு நல்ல விட்டு அதை ஒற்றை விடுத்து என்ன நடக்குதுன்னு என்னத்துக்கு நெருப்பூச்சி சிவகாட்டிக்கு நெருப்பு என்னத்துக்கு நாங்க மரத்தை பத்த வைக்கிறோம் இந்த வன்முறை நம்முடைய சமயம் ஒன்றுக்குத்தான் இல்லை நமக்கும் இல்ல அவங்களுக்கும் இல்ல நாராயண நாராயணன் சம்பந்திதான பாவம் குடும்பத்திலிருந்தா அந்த குடும்பத்தில அப்படி போட்டு எனவே அதனால இப்படி வைக்கணும்னு சொன்னாலாம் உடனே ஆவதே ஆயில் அதனை ஏ வரைந்து செய்ய போவது ஹம் அரசனுடைய ஆணையும் சரி அப்படியெல்லாம் செய்யுங்க என் பா எதுக்கு இருந்த இடத்துல நெருப்பு வைக்கணுங்கிறீங்க மந்திர விதியினால என்ன சந்தித்தாங்க பொறுத்திருந்து பாப்போமே என்றெல்லாம் நீ அரசன் சொல்லணும் உங்களுக்கு அரசன் பேராச்ச அவன் பேரா போது உரையாடாத பொங்கலில் தேவி சேர்ந்தால் உடனே இருந்தால் மனசு தன்னை தைத்தது என்ன இந்த மாதிரி என்ன பண்றாங்க அந்த படுக்கைக்கு போன உடனே எந்த செய்தியும் அறியாதவாறு இருப்பது அந்த இடம் தான் யாரும் வரமாட்டாங்க சொல்லாம இருக்க முடியுது எங்க சில சொல்ல போறவங்க சிலப்பதி ஆரத்துல கோவலன் காணல்வெளியில பாடுகிறான் அவ வந்து அந்த மாதிரி நேரம் இவன் என்ன நினைக்கிறானா ஏதோ வந்து தன் மீது கருத்து வச்சுக்கிட்டு அவன் பாடுறான்னு மாதிரி கருத்து வைச்சாலும் பாடிட்டாங்க அப்படி பாடின உடனே கோவிலுன்னு போக வந்துருக்கு நேரம் போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க கடற்கரைக்கு மாலை இப்ப நாலு மணி நேரம் அஞ்சு மணி நான் எந்திரிச்சுட்டான் நான் பாட்டு பெரு வந்துட்டான் ஏன்னா அவ்வளவு போகும் வந்துட்டு உனக்குங்களா என்ன அந்தமா வாதி தங்கத்தில் தங்கம் நல்லாதான் நல்ல அம்மா தான் பார்த்தா என்ன இப்படி போறான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு இவன் நேரம் வருகின்றவன் எங்க வீட்டுக்கு வர்றான் ரொம்ப நாளாச்சு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த தெருவுல கண்ணகி உள்ள இருக்கிறாங்க இந்த மின்னால ரெண்டு மூணு பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஒளியும் ஒளிய ஒரு பெண் பார்த்தா எல்லாத்தாவலன் போலும் கடைத்தலையான் இருமா அங்க யார் நம்மா ஐயா வாட்டிருக்கே அப்படின்னா இன்னொருத்தி ஆமாம் கோவலன் என்ற ஆள் ஓர் குட்டிலையால் நம்ம கோவலன்மா அவ்வளவுதான் இந்த இதுக்கு பொருள் எல்லாம் வேற கொண்டு கொடுத்துட்டு இருக்கலாம் அந்த கண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அந்த பேசுனாங்க பாருங்க வந்த கோவல் என்ன பண்ணா நேர அந்த பள்ளி அறைக்கு போயிட்டான் படுக்க ஏன்னா அங்கதான் வேற யாரும் வரமாட்டாங்க அவனும் செல்ல அவனும் செல்லுங்க என்ன அப்படின்னு ஏனுங்க சிலம்பு இருக்குவலைப்படுறீங்க இந்த சிலம்புல பொண்ணு எங்கே வள்ளித்திரையில் தானுங்க அதனால அது போல என்ன கேட்ட வந்த அரசன் எங்கேயே உள்ளே நுழைகிறான் அந்த படுக்கையறை அதனால மங்கையர்க பொங்கலில் தேவி சேர்ந்தால் மன்னவன் உடைப்பதில்லை இருக்க மாதேவியாராம் என் உயிர்க்குயிராய் உள்ள இறைவனி ஒற்றது என்ன ஏனுங்க என்ன அடுத்தது காட்டும் பழிங்கி போன் நெஞ்சம் கடுத்தது காட்டும் அப்படியே பேசாம இருக்கிறான் இந்த மங்கையுள்ள பணம் என்ன என்ன வருத்தங்க என்ன வேணும் ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்று அம்மா தான் கேட்கிறாங்க அப்படி கேட்ட உடனே ஆமா ஒன்னு என்ன அருள் என்றார் தேவியா தம்மை நோக்கி தென்னவன் குருகன் தான் காவினியில் கண்ணினாய்கள் காவினி நாட்டில் வந்தும் காவிசியில் கடுமலத்தான் அடிகள் மாறி வாதிலில் வெள்ளை என்று யாரோ ஒரு பையனா ஆண்டவன் அருள் பெற்றவரா இங்க இருக்கிற அந்த அடிகள் மாலை எல்லாம் வென்றத்துக்கா வந்து வாதில் வென்றதுக்காக வந்திருக்காங்க மூஞ்சி சுட்டிக்கிட்டு சொன்னா சொன்ன உடனே மன்னவன் உரைப்பை கேட்டு மங்கேற்கருசியார்தான் நின்னிறிவேல் வெண்படி பூசும் தொண்ட பிரிவினார் அவரை எல்லாம் கண்டு முட்டிகழ்மார்கள் கேட்டு முட்டு யானும் காதல் வன் உணர்வு மாதவியே பரித்து வேற நடந்தது என்ன பல இருக்க ஓடல உண்ணும் உடனே சொன்ன மங்கே கருசியார் தாம் நிலை இதுவேயில் நீடிய தெய்வத்தன்மை அன்னவர் வாசி செய்தால் வென்றவர் பக்கம் தேர்ந்து சொல்லுவது உதவியாகும் சுடி உரியல் மண்ணை என்றார் துணை நலம் வைத்தார் திருவள்ளுவர் தான் இந்த சொல்ல பயன்படுத்துகிறார் மனைவி யார் உன் வாழ்க்கைக்காக வருகிறவள் வாழ்க்கை வாழ்க்கைக்கு எப்படி வருகிறாள் துணையாக வருகிறாள் எனவே வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணை கூட எதற்கு துணையாக வாழ் நன்மைக்கு துணையாக வாழ் தீமைக்கு துணையாக மாட்டான் தீமைக்கு எனவேதான் வாழ்க்கை துணை நலம் அருமையான சொல் வருகிறவள் எதற்கு வருகிறாள் வாழ்வதற்காக வாழ்வதற்கு எப்படி வருகிறார் துணையாக வருகிறாள் எதற்கு துணி செய்வாள் நன்மைக்கு துணை செய்வார் வாழ்க்கை துணி நலம் இதெல்லாம் சொல்றது அந்த காலத்துல எல்லா வகுப்பு முடிஞ்சவங்க கடைசியில ஐயா இனிமேல் நாங்க எங்க பாடம் கேட்க போறோம் ஐயா வரணும்பாங்க வந்தா அன்னைக்கு பூரா அழுகையாதான் இருக்கு எல்லாம் அழுவா நாங்களும் அழுது முடிப்போம் அப்ப எது ஏன்னு சொல்லணும் என்னப்பா நாலு வருஷமா சொல்ல போறாது இப்பதான் சொல்ல போறோம் போப்பா அப்படின்னா இல்லையா அப்படின்னா எது ஏன்னு சொல்லி இப்படி சொல்லி இருக்கோம் உங்களுடைய திருமணம் அடிப்பதல் அமைத்தால் திருமணத்தில் இன்னார் இன்னாரை வாழ்க்கை துணைநலமாக்க திருவருள் கூட்டுவித்திருப்பதால் வாழ்க்கை துணைநிலம் சொல்ல எடுத்தது சொல்றோம் நல்லதுன்னு சொல்றோம் அண்மையில் திருவண்ணாமலையில் பல அன்பர்கள் அதுல இவர் ஒரு நல்ல அன்பர் மனோகரன் இவர்கள் வாழ்க்கை துணைநலமா சொல்லியா பெ அர்த்த இருக்குண்டாட்சி அதுதான் பெண்மையை ஆளுகின்றவள் பெண்மையை ஆளுகின்ற ஆமா உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் ஓட்டிலே பெண்டாட்சி என்று சொல்லி என்ன அதுவும் போயிடுச்சு இந்த பெண்டாட்டின்னு வந்ததுனால சினிமா கரம்பாட்டான் வாடி பொண்டாட்டி தாயே பொண்டாட்டின்னு வைச்சான் போல தமிழ் கொலை தமிழர்களால் செய்யப்படுகின்ற தமிழ் கொலை ஆறார் ஆறாரொலை தெரியுங்களா அதையே இருக்கும் போது மனைவி என்று சொல்லும் போது மனைக்கு உரியவள் என்றுதான் பொருள் இந்த வாழ்க்கை துணை நலம் எதற்கு வருகிறான் ஒரு கடவு ஒரு ஆடவனோட நம்பி பெண் வாழ்க்கை வாழ்வதற்காக எப்படி வருவா துணையாக இருப்பான் எது துணை நன்மைக்கு துணையாக இருப்பார் தீமை என்று வருகின்ற பொழுது வேண்டாம் தீமைக்கு போகும்போது போகாது போகாது எங்கனவா கொல்லாது சொற்பனும் நானும் கண்டேன் என்று சொல்ல சொல் என்ன பண்றது இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை நிலமாக நம்முடைய அம்மையார் என்ன செய்தார் இப்ப என்ன என்ன அவனுக்கு வருத்தம் என்று சொன்ன ஒரே வருத்தம் என்னமோ அரியுமாற வென்றதுக்காக ஏதோ சீகாரிலிருந்து ஒரு தம்பி வந்து இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு என்ன உடனே இந்த கவலைப்படுறீங்க யார் வென்றார்களோ அவள் சேர்ந்து இப்படி சொல்லும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியான சொல்லா இருக்கும் என்ன மாதிரி என்ன இப்படி பேசுறாங்க அறிவினார் இல்லை அதிர வருவது ஒரு நோய் நிழ்காலத்தை மட்டுமே எண்ணாமல் எதிர்காலத்தில் என்னக்க போது என்பதை ஆய்ந்து சொல்லுகிற அந்த அறிவு இருக்குமானால் அவங்களுக்கு எந்த நோயும் இல்லைன்னு திருவள்ளுவர் பண்ண அப்படிப்பட்ட பொண்ணு இரண்டாவது தாங்கள் அடைத்து வந்திருக்கிறாங்க அதனால் வெந்த பக்கம் சேருமேனு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாம இருங்க நீங்க ஏன் உடம்பு அப்ப வெல்லுவது எது ஆ என்பதையும் குறிப்பாக சொல்லுவாள் போல சொன்னார் இப்படி சொன்ன உடனே சிந்தையில் கழிப்புமிக்க ஒரு ஐம்பது ஆண்டு சேர்த்தவரை தொடர்ந்து பாரம்பரியம் நல்ல செய்வது இரண்டாவது ஒரு அரிய போறார் அவரும் ஆமா அவர் யார் அறுபத்தி மூணு ஒருவர் வைக்க போறோம் அதனால் அது சரினு ஒத்துக்கொண்டு தெளிவா இருந்தா இப்போ அமலர் செய்யும் ஊனவன் தடையில் யாமும் உயிர்துறந்தொடிவதென்றார் எல்லாம் போய் நல்ல உள்ள சரியே மனதை செம்பப்படுத்திக்கிட்டு எப்படி நாம் போய் ஞானசம்பந்த இருக்கடத்துல என்ன செய்யணும் மந்திர விதியினால நெருப்பத்தி மந்திரம் பாரு திருமடத்தை என்ன செய்யறாங்க இந்த மடத்தை அடிப்போம் இருட்டு விளக்கெல்லாம் கிடையாது கிடையாது ஒண்ணும் சிக்கிமிக்க எடுத்து வச்சு ஆள ஆளை தெரியும் அப்படிப்பட்ட காலம் அதனாலதான் இது நினைக்கும் போதே சேகரா பெருமானு போய் இந்த சுண்டைக்கா வெள்ள போகுது ஆதி மந்திரம் அஞ்சு ஓதுவார் நோக்கும் ஆதி ரத்தீனும் மற்ற மந்திர விதி வருச்சா நமக்கு அப்படியே எல்லாம் சிந்தை கழிப்பா இருக்கா ஏதி மந்திரம் மந்திரங்களுக்கெல்லாம் தொடக்கமான மந்திரம் எது நம்முடைய பெருமானவன் அவனை கூறுகிற மந்திரமும்ழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாய மந்திரம் இந்த மந்திரம் ஆதி எத்தனை எழுத்தினார் அஞ்சு எழுத்து எட்டு எழுத்து ஆமா ஓம் நமோ நாராய கம்பர் பெருமான் ரொம்ப அருமையா இந்த மந்திரத்தை எடுத்து சொன்னார் அருமையா உடத்துல சொன்னார் அருமையான மந்திரம் அவர்களுக்கு தாம் ஆறெழுத்து யாரு முருக பெருமானுக்கு ஆறு மறை கேள்வி நாயல் மறிங்கின் அவிளப்பாடி காட்டுப்பட சரவண பாவா சொல்றோம் அப்பாவுக்கு அஞ்சு எழுத்து அவங்களுக்கு ஓம் அந்த பிரணவத்தை கூட்டி சொன்னாதான் பலன் இங்க வெறும் சொன்னாலே எல்லாம் போதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் அஞ்செழுத்து ஓதுவாருக்கு தீங்கு வராதுன்னு அர்த்தமல்ல அவங்க எந்த திக்க பாக்குறாங்களோ அந்த திக்கிலேயே தீங்கு வராது பாதுகிறார்க்கிற அவர் பார்க்கிற எல்லை லட்சாதி லட்சம் போனாலும் அவர் நோக்கிற திசையில் கூட தீக்குவரம் இதெல்லாம் படிக்கணும் அஞ்செழுத்து ஓதுவார் ஓதுவாருக்கு நமக்கு எல்லாம் தீங்கில் என்பதல்ல நோக்கிற திசையில் கூட தீக்குவாங்க நோக்கும் மாதிரத்தின் மற்ற மந்திர விதி வருமே அப்படி படிக்கிறாரு இப்படி நோக்க இடத்துல கூட இந்த மற்ற மந்திரங்கள்லாம் வேலை செய்யுமா என்ன வருமே வரும் அப்படின் அருமையான பாட்டு மற்றதி வருமே அதனால் என்ன அப்படின்னாரு எல்லாம் ஒளியும் ஒளியும் தான் ஆமா ஆமா சரி நம்ம பெருமாண்ட சொல்லு வைத்தாங்க என்ன நடந்தது சொல்லு திருக்குறள் ரெண்டு இடத்துலதான் இருக்கு ரொம்ப கடுமையான கோபத்துலதான் அந்த பாவிங்கிற சொல்ல பயன்படுத்தின ஒரு பாவி திருச்சு தீ உடிவித்துவிடும் அடுத்த வெள்ளைய செல்லையன் போன உடனேயே அவர் போ அப்படின்னு அழுக்காரு பட்டினு இவன் இந்த முண்டம் பாவி பயன் திரு ஏன் நீ வெள்ளியும் போடு அவர் நூறு ரூபாய் போட்டா நீ நூத்தி ஐம்பது போடு அது ஏன் போய் இருக்கிற மக்கு பே அழுக்கார் ஒரு பாவிரு செல்வத்தையும் கெடுத்து இல்லாத வறுமையும் சாவம் இன்னொரு பாவி பொருட்பால பாவி இன்மை ஒரு பாவி வறுமைங்கிறது பாவின பாவம் இன்மை என ஒரு பாவி இந்த வறுமையு ஒண்ணு வந்துட்டதுன்னா மறுமையும் இம்மையும் இந்தி வரும் இம்மையும் மறுமை எல்லாத்தையும் தொடர்ச்சி தான் அதான் சொல்றது திருவள்ளுவர் தன் வாயினால தீய பண்புகளைத்தான் பாவினார தவிர யாரையும் பாவின்னு திட்டல ஆயிரத்தி பாவிங்கிறது அவ்வளவு கடுமையான சொல் திருக்குறளில் பாவி செண்டே குரல் தான் வறுமையை பாவி என்றார் அழுக்காற்றை பாவி என்றார் அந்த பாவி காணி என் பொருட்பவர் செய்த தீங்காயினம் இதுமோ என்று அவங்களுக்கு யாராவது முறை வழுமன மனம் கொண்டார் அருமையான ஒரு கருத்து நாட்டுல வந்து எந்த தீங்கு நடந்தாலும் சரிங்களா அதற்கு என்ன காரணம் அரசுதான் காரணம் அத உணரணும் எங்க அந்த சீட்ல ஏடுறானே வாங்கிறீங்களே என்னமோ என்னவோ இறைவனை வச்சு வாங்குறீங்க இயற்கையை இந்த நாட்டில் அரசு இருக்கு முழுக்க அரசு தான் கூட நடக்கூடாது அதனால் இந்த தீங்கு என்னன்னு கேட்டா இந்த செய்தது என்னமோ இந்த குருமார் தான் இந்த மாதிரி ஆனாலும் இந்த மாதிரி குருமாரை இந்த நாட்டில் வளர்த்து இவ்வளவு நாள் இருக்கிறது யாரால அரச நோய் நாடி திருவள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பைகள் நோய் முதல் நாடி எதனால நோய் முதல் நாடினாலே வந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் பயம் வேற பயந்துடணும் என்ன கேட்டா இவ்வளவு மண்டேல செய்த என்ன பண்றது எடுக்கவும் என்னதான் நமக்கு அல்லவா அதனால அப்படி எல்லாம் ஆயிடுது ஏன் அவங்க அட்மிஷனுக்காகவே முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுக்க அதெல்லாம் யார தேக்கறது நம்ம தான் தேர்த்தணும் முருகா முருவா அதனால இப்படி எல்லாம் போயிட்டு நாடு மேல எனவே நோய் மட்டும் நெருப்பை அரசு தான் அமைச்சர் நாட்டு சிறப்பு மாநிலம் காவலனாவான் இந்த பாட்டை படிச்சுட்டு மாநிலம் காவலனாவான் நீங்க மாண்புமிகு அமைச்சராவார் இத படிங்க தன்னாள் ரொம்ப அருமையானது முதல்ல ஒன்னால நாட்டுக்கு கெடுதல் இருக்கக்கூடாது அது இருபதாம் நூற்றாண்டு சொன்னது நீ நாட்டுல கெடுதல் வர்றதுன்னா மற்ற விலங்குகளால மற்ற கடுதல் வர்றதை விட முதல்ல ஒன்னால எந்த கெடுதலும் வராம பார்த்துக்கடா குறிச்சுக்கடா முதல்ல என்ன யாரு ஒரு மாண்புமிகு சொன்னது தன்னாள் அடுத்தது பாருங்க தன் பரிசனத்தால் நீங்க அப்படித்தான் இது தங்கிட்ட வேலை செய்யறவங்களால உண்மையா தங்க வருது வாங்கிட்டது பயிர் தரத்தால் காஷ்மீர் போடினோம் பாருங்க பயனில்லாத மாநாடா போட்டு அதெல்லாம் அவங்க திருக்குறள் ஒரே ஒரு திருக்குறள் நல்லவர் தான் நம்ம வாஜ்பாய் திருக்குறள் ஒரே ஒரு திருக்குறள் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு சிவஜீவர் அருமையான திருக்குறள் நல்லது செய்யறதுல கூட ஒரு தவறுப்பா என்ன அவர் பண்பறிந்து தேவையில்லை தன்னால் தன் தரித்தனத்தால் ஊனமிகு பயத்திரத்தால் கல்வரால் உயிர்கள் தம்மால் உயிரிழந்து பாண்டியர் காவி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் எந்த இலக்கியத்தில நூலுடைய வரலாற்றை சொல்கிறதற்கு முன்னே இருந்த பாடல்களுக்கு ஆங்காங்கு விளக்கமும் தந்தது ஒரு நூல் வரலாற்றுக்கு வரலாற்று நூல் சில பாடல்களுக்கு ஒரே வகுத்த ஒரே நூலும் ஆகிறது தெரிய இப்படி வேற நூல் இருக்கா இருந்தா ஐயா இங்க இருக்கு தலைக்கொண்டு போட்டு ஒரு நூல் பாட்டு என்ன பாட்டு என்ன பையவே சென்று பாண்டி என்று பைய மெதுவாக சென்று சென்று அப்படின்னு சொல்லலாம் இப்ப நமக்கு பையங்கிறது நமக்கு உரை வேணும் திருநெல்வெளிக்காரங்களுக்கு உரை வேண்டியது இல்ல ஏன்னா அவங்க சொல்லே ஆட்சியில் இருக்கு இறங்கினீங்கன்னா ஐயா பைய பைய பைய பையன் சொல்லாச்சு மெதுவாங்க பாண்டி நாட்டுல இருக்கு பாண்டி நாட்டுவாங்க அருமையான தமிழ் சொல் அவங்களுக்கு நடைமுறை சொல்ல இருக்கு நடைமுறை சொல்ல இருக்கு இப்படி ஏன்னு சொன்னா அருமையான விரிவுரை பாண்டி மாதேவியார் தமது பொருப்பில் பயிலும் நெடுமங்களும் ஒரு பழமொழி உண்டு அப்ப இப்ப அதுவும் போட்டுது பால பா காட்டியும் பால் சட்டியை பாக்குன்னு இருக்கேன் ஏன்னா பட்டியல காய்ச்சினதாக ஒரு காலத்துல இப்ப சட்டி அது அதுனா சட்டி ஐயா அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் எவசில்வர் அப்படி வந்து அதனால இப்ப நான் பழமொழியே போட்டுதுப்ப உங்களுக்கு படையவங்களுக்குதான் தெரியும் பால பார்க்காவிட்டாலும் பால் சட்டிய பார்க்க பால பாய்ச்சி விழுந்துட்டு கல்லு அடிச்சா போடும் அதை கொண்டு போய் எட்ட கொண்டு கொட்டி விட்டு நல்ல சாம இது போட்டு தேய்ச்சி கழுவிச்சுக்கிற தட்டிவை உடப்பான் அது போல இங்க உண்மையாவே பாண்டி மன்னன் இந்த மாதிரி இது யாருமே இல்லாத சமய நெறியில போய் அதுல ஆட்பட்டு ஆனால் அவருக்கு ஏதேனும் ஒரு ஊறுபாடு வந்தா அந்த ஊறுபாடு அவரோடு இருக்காது யாரையும் தாக்கும் பாண்டி மாதேவியார் தமது பொருள் பயில நெடு மங்களனான் பாதுகாத்தும் அந்த மங்களனால் நீழூடி வாழணும்னா பாண்டியனும் வாழணும் அதனால ஒரு காரணம் அடுத்தது இரண்டாவது என்ன ஆந்தகையார் குலச்சிரையார் அன்பினாலும் மாண்பு மிக அமைச்சர் இவர் முதலமைச்சராக இருக்க இவர் காலத்திலே தன்னுடைய காலத்திலே இவ்வளவு பெரிய அமைச்சர் இருந்து மாப்பா அந்த அரசன் இப்படி போய் வெந்து போனால் சொல்லியிருக்கப்படாதா அந்த அமைச்சர்லாம் என்று சொல்லிப்பாங்க எனவே இவருடைய பேரன்பு அந்த பாண்டிவண்ணன் மீது இருந்ததுனாலும் ரெண்டு